ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் பிரம்மபுராணத்திலே உள்ள ஒரு முக்கியமான அத்தியாயத்தை பார்த்துன்னு வரும் புராணங்களில் பிரம்மபுராணங்கிறது ரொம்ப முக்கியமான புராணம் இந்த பிரம்ம என்ன விசேஷம்னு கேட்டால் காலங்களுடைய மானங்கள் அதாவது மானோம்னா அளவு காலங்களுடைய அளவுகளை நிறைய சொல்கிறது பிரம்மபுராணம் இந்த பிரம்மபுராணத்தை அடிப்படையாக வச்சுட்டு தான் நாம் தினம் வருஷங்கள் எல்லாம் கணக்கு பண்ணுறோம் அதற்கு பிரம்மபுராணம் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது அந்த பிரம்ம புராணத்திலே முக்கியமான ஒரு அத்தியாயத்தை தான் பார்த்துன்னு வரோம் அதில் ஒருத்தன் நான்கு வேதங்களையும் அத்தியனம் பண்ணி வேதத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுண்டு கர்மாக்களை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னாலும் கூட அவனுக்கு சில பாப்ப குணங்கள் இருக்குது அதாவது ஆசைப்படுறது இன்னும் நாம் நிறைய சேர்க்கணும் இன்னும் நாம் நிறையா பார்க்கணும் இன்னும் நாம் நிறையா அனுபவிக்கணும் இப்படிங்கிற ஆசைகள் இந்த ஆசை இருக்கிறதுங்கிறது ஒரு பாப்ப கர்மா ரெண்டாவது அசத் பிரதிகிரகம் இது ரொம்ப பாபங்கள்லேயே ரொம்ப சிரமங்களை கொடுக்கக்கூடிய பாபம் இது அசத் பிரதிகிரகம்னு ஒவ்வொருவரும் என்னென்ன மாதிரியான வஸ்துக்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்முடைய மகரிஷிகளே சொல்லியிருக்கா எந்த வஸ்துக்களையும் பிரதிகிரகம் பண்ணப்படாது ஒவ்வொன்றுக்கும் அவைகளுக்கு அதிகாரிகள் இருக்கா யார் என்ன தானம் வாங்கிக்கலாம்னு நம்முடைய ரிஷிகள் அது அப்படி இந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்தால் அசத் பிரதிகிரகம்னு பேர் இப்போ நாம் ஒவ்வொரு வஸ்துக்களும் தானம் வாங்கிக்கிற பொழுது ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லி வாங்கிக்கிறோம் அதாவது இவன் செய்யக்கூடியதான யாகங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்களை தானம் பண்ணுற பொழுது அந்தந்த மந்திரங்களை சொல்லி அந்த வஸ்துக்களை வாங்கிக்கிறான் அந்த யாகங்களில் அந்த வஸ்துவை உபயோகப்படுத்திடுறான் அப்படின்னா அது சத்ிகிரகம்னு பேர் அது இவனுக்கு பாபத்தை கொடுக்காது ஆனால் இவனுக்கு உபயோகம் இல்லை ஆனால் இவன் பிரதிகிரகம் பண்ணுறான்னா அதற்கு தகுந்த பரிகாரம் பண்ணணும் அந்த பரிகாரம் பண்ணினால்தான் அந்த பாபம் போகும் என்ன, ஒரு வியாதியோ ஏதோ ஒரு தோஷமோ போகிறதுக்காக ஒரு வஸ்துவை தானம் பண்ணுறோம் அதை வாங்கிக்கிறவர்கள் இவன்ட்ட உள்ள தோஷத்தை இவன்ட்ட உள்ள இந்த வியாதியை வாங்கிக்கிறான் வாங்கின்றால் அதற்கு பரிகாரங்கள் பண்ணணும் அதற்குத்தான் வேத மந்திரங்களை அத்தியனம் பண்ணுறது வேதாத்தியனம் பண்ணுறது எதற்கு அப்படின்னா இவனை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் வேத மந்திரங்களை அத்தியாயம் பண்ணுறது இராணுவ வீரனுக்கு அவனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படி ஷூட் பண்ணால் கூட குண்டு தொலைக்காத ட்ரெஸ்ஸுகள்லாம் இருக்குது எதற்கு அப்படின்னா இவன் காப் இவனை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் இவனை காப்பாற்றிக்கிறதுக்குன்னு மந்திரங்கள்லாம் இருக்குது அதில் முக்கியமான மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படி அந்த மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி இவன் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படி இந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் இந்த வஸ்துக்கள் எல்லாம் இவன் வாங்கிட்டான்னா அது ஒரு பாபகர்மா அதற்கு அசத் பிரதிகிரகம்னு பேர் அப்படி இவன் நாலு வேதங்களையும் அத்தியனம் பண்ணி வேத மந்திரங்களை தெரிஞ்சுண்டு இவன் கர்மாக்களை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத விட எந்த வஸ்துக்களை பார்த்தும் ஆசைப்படுறான் அசத் பிரதிகிரகம் பண்ணியிருக்கான்னா அந்த பாபந்தான் முதல்ல இவனுக்கு பலனை கொடுக்கறது அப்படி இந்த உலகத்திலிருந்து போய் அந்த யமலோகத்தில் அந்த யம யாத்தனைகளை அனுபவித்த பிறகு திரும்பவும் இந்த பூலோகத்துக்கு வந்து பிறக்கிறான் எப்படி பறக்கிறான்னு கரையோன பிரஜாயத்தே கழுதையாக பிறக்கிறான் கழுதையாக பதினஞ்சு வருஷ காலம் பிறக்கிறான் அப்படின்னு சொல்கிறது இதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது ஹரையோணவு பிரஜாயத்தே அப்படின்னு சொல்கிறார் வியாசர் கரம் அப்படின்னா கம் ரௌத்தீ தீ அதாவது சத்தம் போட்டதுன்னா ஆகாஷம் வரைக்கும் கேட்கும் அப்படி கத்தக்கூடியது கழுதை அப்படி இந்த கழுதையாக பிறக்கிறான் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா இவன் கத்தி தான் வேத மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கான் பாராயணம் பண்ணியிருக்கான் எவ்வளோ கத்தி வேத மந்திரங்களை சொன்னதும் கழுத கத்தினது மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறத காண்பிக்கிறான் அடுத்ததாக பலீவர்தகா கரோமிருத்தோ பலீவர்தகா கழுதையாக பதினஞ்சு வருஷ காலம் வாழ்ந்து முடித்த பிறகு காலமாடாக பிறக்கிறான் பலிவர்தகான்னால் மலை மாடுன்னு அர்த்தம் மலைகளில் மாடு இருக்கும் அந்த மாடு பால் கறக்காது எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் உபயோகப்படுத்த முடியாது ஃப்ரிஷாக வளர்ந்து நிற்கும் அது பேர் அப்படி காலமாடாக பிறக்கிறான் ஏழு வருஷ காலம் காலமாடாக வாழ்க்கையை நடத்தி மூன்றாவதாக பிரம்மராட்சஸ் அப்படின்னு ஒரு இரட்சசனாக இராட்சசனாக பிறக்கிறான் ஏன் இப்படி பிறவிகள் அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னா இவைகளுக்கெல்லாம் வேதம் தெரியும் அப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்கிறார் குதிரை கழுதை வரி குதிரை இவைகளுக்கெல்லாம் வேதம் தெரியும் சங்கீதம் தெரியும் பசுக்களுக்கும் வேதம் தெரியும் சங்கீதம் தெரியும் பாம்புகளுக்கும் வேதம் தெரியும் சங்கீதம் தெரியும் பிரம்மராட்சஸுக்கும் சங்கீதம் தெரியும் வேதம் தெரியும் இவைகளெலாம் வேத மந்திரங்கள் தெரிஞ்ச பிராணிகள் ஆகையினால தான் வேத சம்பந்தமாகவே அவனுடைய பிறப்பு கிடைக்கிறது அப்படின்னு வியாசாச்சாரியால் நமக்கு காண்பிக்கிறேன் அதுதான் கவிகளும் சொல்கிற பொழுது பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி கணரசம் பனி அப்படின்னு காண்பிச்சிருக்கான் பசுக்களுக்கும் சங்கீதம் தெரியும் வேதம் தெரியும் ஆகையினால்தான் இந்த ஜப காயத்ரி ஜபமோ வேத மந்திரங்களோ சொல்கிற பொழுது மாடுகிட்ட உட்கார்ந்து சொல்லப்படாதுன்னு சாஸ்திரம் மாட்டு கொட்டகையில் உட்கார்ந்து சொல்லலாம் ஆனால் மாடு இருக்கக்கூடாது அப்போது மாட்டுக்கிட்ட வேதமோ வேத மந்திரங்களோ சொன்னால் அது பலனை கொடுக்காது மாடு எடுத்துனிடும் அந்த வேத மந்திரங்களை சங்கீதம் பாடினால் கேட்கும் மாடு அதுதான் இப்போது ஆராய்ச்சிகள்லாம் கூட மாட்டுக்கொட்டகாயில் சங்கீதம் போட்டு பால் கறந்தால் அதிகமாக கறக்கிறதுன்னு இப்போ ஆராய்ச்சி பண்ணி காரணம் என்னென்னா அதற்கு சங்கீத ஞானம் உண்டு சிசுர்வேத்தி குழந்தைகளுக்கெல்லாம் வேதம் தெரியும் சங்கீத ஞானம் தெரியும் அதுதான் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுறது குழந்தை அழுதால் பாட்டு பாடுறது ஏன்னா பாட்டு பாடினால் குழந்தைகளுக்கு தெரியும் இது என்ன ராகம் அப்படின்னு குழந்தைகளுக்கு தெரியும் அதே போல் பாம்பு பிடிக்கிறதுக்கு மகுடின்னு ஒரு வாத்தியம் வாசிக்கிறது அது வாசித்தால் பாம்பு அங்க வரும் என்ன காரணம் பாம்புக்கும் சங்கீதம் தெரியும் புண்ணாகவராலின்னு ஒரு ராகம் இருக்குன்னா அந்த ராகத்தை அந்த மகுடியில் வாசிப்பான் வாசித்தால் பாம்புக்கு ரொம்ப பிடிக்கும் பாம்பு வெளியில் வந்துடும் இதை பார்க்குறோம் லோக்கத்தில் அப்படி பசுக்களுக்கும் வேதம் தெரியும் பசு உள்ள சந்நிதியில் வேதம் சொல்லப்படாது அப்படி சிசு குழந்தைகளுக்கும் சங்கீதம் தெரியும் வேதம் தெரியும் பாம்புகளுக்கும் வேதம் தெரியும் அப்படின்னு கவிகள் நமக்கு காண்பிச்சிருக்க ஆகையினாலே தான் வேத சம்பந்தமாகவே அவனுக்கு பிறப்பு ஏற்படுறது மூன்றாவதாக பிரம்மராட்சஸ்ன்னு ஒரு ராட்சஸனாக பிறக்கிறான் அந்த பிரம்மராட்சஸுங்கிறது எங்கே இருக்கும்னா இந்த மரங்கள் அரசமரம் ஆலமரம் இது போன்ற மரங்களில் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ராட்சசன் அந்த இராட்சசனாக பிறக்கிறான் ஆகையினாலே தான் ஸ்திரீகள்லாம் பெண்கள்லாம் சங்கவ காலம் முடிஞ்சு அரசமரத்தை அடிக்க போகப்படாதுன்னு சாஸ்திரம் சங்கவ காலத்துக்குள்ளே அஸ்வத்த பிரதட்சிணங்கள்லாம் பண்ணினால் அரசமரத்தை சுற்றுறதுன்னா கால வேளையில் சங்கவ காலம் ஒம்பது மணிக்கு மேல அந்த பக்கம் போகப்படாது அரச மரத்தடியில் போய் உட்காண்டிருக்கப்படாது ஆலமரத்தடியில் போய் உட்காந்துருக்கப்படாது உட்காந்தால் பிரம்மராட்சஸை பிடிச்சிடும் அதுதான் கிராமங்கள்லாம் சொல்லுவாள் பிரம்மராட்சஸ் பிடிச்சிடுத்துன்னு சொல்கிறது உண்டு அதான் சங்கா தோஷம்னு சொல்லுவாள் கிராமங்களில் பிரம்சம் மாதிரி வந்துவிடும் ஆகையினால்தான் சங்கவகாலம் முடிஞ்சு அரச மரத்தடிக்கு போகப்படாது இந்த பிரம்மராட்சஸெலாம் அங்கே வாசம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கா அதில் இந்த காலங்கள் சொல்கிற பொழுது வியாசாச்சாரியா ஒரு விபாகம் பண்ணி சொல்கிறார் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்